प्रपन्न पारिजाताय कृष्णाय वियोगं योगो நம துயோ भगवान श्री कृष्णर இருபதாவது ஸ்லோகத்திலிருந்து இந்த இருபத்தி மூணாவது ஸ்லோகம் இப்போ நாம் படித்தோமே இந்த ஸ்லோகம் வரைக்கும் எத்ரோ பரமத்தை சித்தங்கிற ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து இந்த ஸ்லோகம் வரைக்கும் தியானத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்லி தியானம் அவசியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில் தியானத்தினுடைய இன்னொரு பிரயோஜனத்தை சொல்கிறார் துக்க சம்யோக வியோகம் வியோகம்னா விடுபட்டுருக்கிறது சம்யோகம்னா சேர்ந்துருக்கிறது சேர்ந்திருக்கிறதுலேருந்து விடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறார் அப்போ எதோடு சேர்ந்திருக்கிறது அப்படின்னு கேட்டால் துக்கத்தோடு சேர்ந்திருக்கிறது நாம் எல்லோரும் மனசில் இருக்கிற துக்கத்தை சத்தியம்னு நினச்சின்னு இருக்கோம் காரியங்கள் எல்லாம் பண்ணுற போது நமக்கு மனசில் துக்கங்கள்லாம் வரத்தான் செய்கிறது நிறைய மனசு அலப்பாகிறது துக்கங்கள் ஏற்படுகிறது ஆனால் அந்த துக்கம் வந்து மனசை சேர்ந்தது ஆனால் நான் துக்கின்னு சொல்லிக்கிறோம் இங்கே கொஞ்சம் நமக்கு விவேகம் வேணும் உண்மையிலேயே ஆத்மாவுக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அது நித்திய ஆனந்த ஸ்வரூபம் துக்கம் இல்லாதது ஆனால் நம்மளை உடம்பாக நினச்சிக்கிறதுனால மனசாக நினச்சிக்கிறதுனால அந்த துக்கத்தோடு நம்மளை இணைச்சிக்கிறோம் இவன் தியானம் பண்ணி பண்ணி அதாவது ஆத்மா வந்து துக்கத்தோடு சேராததுங்கிற விஷயத்தை ஆழமாக தியானம் பண்ணி துக்கத்தோட தன்னை சேர்த்துக்கிறதுலேருந்து விடுபட்டு விட்டான் இது ரொம்ப அழகான ஒரு விஷயம் நாம் தான் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சுன்னு உண்மையிலேயே நாம் சுகமாக இருக்கோங்கிறதும் சத்தியம் கிடையாது துக்கமாக இருக்கோங்கிறதும் சத்தியம் கிடையாது அது வந்து மேலெழுந்த வாரியான ஒரு உண்மையை தவிர ஆழமாக சிந்திச்சு பார்த்தா வாழ்க்கையில் எத்தனையோ துக்கத்தையும் எத்தனையோ சுகத்தை அனுபவிச்சாச்சு சுகதுக்கங்கள்லாம் வந்து போயிருக்கு இப்போ இருக்கிற சுகதுக்கமும் பர்மனெண்ட்டு கிடையாது இனி வரப்போகிற சுகதுக்கங்களும் பர்மனெண்ட்டு கிடையாது இந்த விவேகத்தை தான் வேதாந்த சாஸ்திரம் நமக்கு கொடுக்கறது இதை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொண்டு அது ஆழமான மனசில் பதிய வச்சுவிட்டா துக்கத்தோடையும் நம்மளை இணைச்சிக்க மாட்டோம் சுகத்தோடையும் இணைச்சிக்க மாட்டோம் அந்த ஒரு மனப்பக்குவம் அறிவில் ஒரு திருடம் ஏற்பட்டுடும் அதைத்தான் இங்கே சொல்கிற துக்க சம்யோக வியோகம் யோக சங்கீதம் யோக சங்கீதம்னா இதுதான் தியானத்தினுடைய தன்மை தியானத்தினுடைய பிரயோஜனம் அப்படிங்கிற அர்த்தத்தை இங்கே கொடுக்கறது தம் வித்யாத் அதை நீ தெரிந்து கொள்வாயாக தியானத்தினுடைய பிரயோஜனம் என்ன சித்த உபரமாக ஆத்ம தர்ஷனம் ஆத்ம துஷ்டிஹி ஆத்தியந்தம் சுகம் தத்துவ நிஷ்டா நிரதிசய லாபகா ஆத்தியந்திகுக்க நிவத்தி துக்க சம்யோக வியோகா எட்டு விதமான பலன் அதாவது மனம் முற்றிலும் ஒடுங்கி அமைதி அடைவது மெய்ப்பொருள் தத்துவம் நன்கு விளங்குவது அந்த தத்துவ ஞானத்திலேயே மகிழ்ச்சியோடு இருப்பது எல்லையற்ற பேரின்பத்தை அறிவால் உணர்வது அப்படி அறிவால் உணர்ந்து அந்த தத்துவ ஞானத்திலேயே நிலைத்திருப்பது இதற்கு நிகராகவோ இதற்கு மேலாகவோ ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்திருப்பது எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அதனால் சிறிதும் கலங்காமல் இருப்பது எப்பேற்பட்ட இன்பம் வந்தாலும்னு சேர்த்துக்கணும் எப்போ ஏற்பட்ட இன்பம் வந்தாலும் துள்ளாமல் இருப்பது எந்த காரணத்தை கொண்டும் துன்பத்தோடு தன்னை இணைத்து கொள்ளாமல் இருப்பது இதுதான் பிரயோஜனம் இந்த இருபத்தி மூணாம் ஸ்லோகத்தில் ரெண்டாவது வரியில் சொல்கிறார் சகா யோகா யோக்தவ்யா அந்த தியானம் செய்யத்தான் வேணும் மோட்சத்தை விரும்புகிறவன் ஞானத்தை சிரவண மரணத்தினால பெற்றவன் நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுகிற ஆத்ம தியானத்தை பண்ணித்தான் ஆகணும் இது மெஜாரிட்டி பீப்புள் பண்ணித்தான் ஆகணும் ஒரு சில பேருக்கு எக்ஸெப்ஷன் அவர்களுக்கு ஏதோ ஜென்மாந்திர சம்ஸ்காரத்தினாலே இப்போயே வந்துவிடலாம் பெரும்பாலும் எல்லாரும் அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி மெனக்கெட்டு பண்ணத்தான் செய்யணும் அதை உறுதியாக பண்ணணுங்கிற நிச்சயன யோக்தவியா அந்த தியானமானது நிச்சயமாக செய்யத்தான் வேணும் அதில் வந்து உறுதியாக இருக்கணுங்கிறது சொல்கிறார் அநீர்விண்ண சேத்தஸா இது சரியாக கைகூடலேன்னு விட்டுறக்கூடாது அதில் வைராக்கியம் வந்துடக்கூடாது உலக விஷயத்தில் வைராக்கியம் இருக்கணும் எனக்கு வாண்டாம் அப்படின்னு தியானத்தை விட்டுறக்கூடாது அனிர்விண்ண சேத்தஸ்னா என்ன அர்த்தம் உறுதியான புத்தியோட உறுதியான மனசோட எந்த வேறு ஜென்மாவில் எனக்கு இந்த பலன் கிடைச்சா கூட பரவாயில்லை நான் இந்த தியானத்தை விடப்போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதியான மனசோட தியானம் பண்ணணும் அப்படின்னு பகவான் கட்டளை இடுறார் இது வந்து கட்டளை சகா யோகா அனிர்விண்ண சேத்தசா நிச்சயேன்னு யோக்தவியகா அந்த தியானமானது பரிபூர்ண வைராகிய புத்தியோட உறுதியான மனசோட நிச்சயமாக பண்ணத்தான் வேணும் அப்போத்தான் வாழ்க்கையில் முழுமையான ஒரு அமைதி ஆனந்தம் நமக்கும் கிடைக்கும் மற்றவர்களுக்கும் நாம் அதை வழங்க முடியும் என்றெல்லாம் இந்த விஷயத்தை நாம நன்றாக புரிந்து கொள்வோம் யோக சம் சிச்சய்தவியோ யோகோ நிர்விண்ண எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்